அன்பான தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் நம்ம நிகழ்ச்சியை இயற்கையின் கவிதைகளோட தொடங்கலாம் இயற்கை வானம் அதில் பூத்திடும் பகல் இரவு விண்மலர்கள் பசுமை பொருத்திய மலைகள் சரிந்து விழுந்த பள்ளத்தாக்குகள் சமவெளிகள் பாலைவனச் சோலைகள் இங்கு பூத்து குழுங்கிடும் வயல்வெளிகள் காய்த்திடும் மரங்கள் கனிந்திடும் பழ வகைகள் காற்றை மயக்கும் நறுமணங்கள் உயர்வானில் உயர விரிந்திடும் பறவைகள் ஓடி விளையாடும் உயிரினங்கள் கரைக்கான கடல் அதில் எழுந்திடும் அலைகள் நீர்த்திடும் மீன் வகைகள் விழுந்திடும் அருவி ஓடிடும் ஆறு தாகம் தனித்திடும் நீர்நிலைகள் சுடும் காற்று குளிர்தென்றல் சூறாவளி அடைமலை சற்றன்று மாறிடும் வானிலை இவை ஒவ்வொன்றிலும் ஒளியில் மெல்லிய காற்றில் ஒளித்திடும் இன்னிசை அனைத்தும் அற்புதம் அதில் அன்பு இதயம் கொண்ட மனிதனின் படைப்பு ஒரு மகத்துவம் இவ்வுலகம் இங்கு நாம் காணும் ஒவ்வொன்றும் பிரமிப்பு அவன் ஈசன் தன் உயிர் மூச்சில் வரைந்து வாழ்ந்திடும் உன்னத உயிரோவியம் இயற்கை இந்த அற்புதமான கவிதையோட இணைந்திருங்கள் மேலும் பேசலாம்